இது ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து பாபா சாகேப் என்றழைக்கப்படும் பி மி அம்பேத்கர் இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராக பதவியேற்றவர் உயர் கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் ஆவார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென கழகம் ஒன்றை தொடங்கியவர் பரோடா மன்னருடன் இணைந்து தீண்டாமை ஒழிய போராடியவர் பொருளாதாரம் அரசியல் வரலாறு தத்துவம் சட்டம் ஆகிய துறைகளில் தேர்ந்தவர் ஆசிரியராகவும் இதழாளராகவும் எழுத்தாளராகவும் சமூக நீதி புரட்சியாளராகவும் விளங்கியவர் திராவிட புத்தம் என்ற பெயரில் பல ஆயிரக்கணக்கான தாழ்த்தப்பட்டவர் எனப்பட்ட தலித் மக்களை புத்த சமயத்தை தழுவ செய்தவர் இவை யாவற்றுக்கும் மேலாக இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை வரைவதற்கான குழுவின் தலைவராகவும் பொறுப்பேற்றவர் இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஆம் ஆண்டில் வரலாற்று தொலைக்காட்சியும் சி என் பி என் தொலைக்காட்சியும் நடத்திய வாக்கெடுப்பில் மிகச்சிறந்த இந்தியராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்தியாவின் மிகச்சிறந்த உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவரது இறப்புக்கு பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இல் இவருக்கு வழங்கப்பட்டது அம்பேத்கர் பிரித்தானிய இந்தியாவில் எனும் இடத்தில் இப்போது மத்திய பிரதேசம் அம்பாவாதே என்னும் கிராமத்தில் ஆயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்று ஏப்ரல் பதினான்கு அன்று ராம்ஜி மாலோஜி சக்பால் பீமாபாய் ஆகியோர் பதினான்கு மது குழந்தையாக பிறந்தார் அம்பேத்கரின் குடும்ப பின்னணி தற்போதைய மகாராட்டிர மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பேவாதே வட்டத்தை சேர்ந்த மராத்தியர் குடும்பத்தை சேர்ந்ததாகும் இராம்ஜி சக்பால் இராணுவ பள்ளி ஒன்றின் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் இவர் சுபேதார் மேஜர் என்ற தகுதி பெற்றவர் மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பீமாராவ் இராம்ஜி இளம் வயதில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார் டாக்டர் அம்பேத்கர் தனது இளம் வயதில் ஒரு முறை மாட்டு வண்டியில் சகோதரருடன் பயணம் செய்து கொண்டிருந்த இவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதை வண்டிக்காரன் அறிந்ததும் உடனே மாட்டை அவிழ்த்து விட்டு அச்சிறுவர்களை குப்பையை கொட்டுவது போல கொட்டிய கொடுமை நிகழ்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டில் சாத்தாராவில் உள்ள ஒரு பள்ளியில் தனது தொடக்க கல்வியை முடித்த அம்பேத்கர் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து பயின்றார் அங்கு தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தனியே அமர்த்தப்பட்டனர் மற்ற மாணவர்களுடன் பேசவோ விளையாடவோ முடியாது அவர்களின் குறிப்பேடுகளையும் புத்தகங்களையும் தொடமாட்டார்கள் கேள்விகள் கேட்பதும் கிடையாது தண்ணீர் வேண்டுமென்றாலும் பிறர் ஊற்ற கையால் பருக வேண்டும் அமருவதற்கு இம்மாணவர்கள் ஒரு கோணிப்பையை தங்கள் வீட்டிலிருந்தே கொண்டு வர வேண்டும் வடமொழி கற்கவும் தடை இருந்தது இக்குடுமைகளை கண்ட அம்பேத்காரின் பிஞ்சுமணம் வெம்பியது பீமாராவ் ராம்ஜி அம்பேவாதேகர் என்பது அம்பேத்கரின் இயற்பெயராகும் அம்பேவாதேகர் என்பது இவரது நினைவாக வழங்கப்படும் குடும்ப பெயராகும் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட பிராமண ஆசிரியரான மகாதேவ அம்பேத்கர் இவரின் குடும்ப பெயரான அம்பேவாமேகர் என்பதை மாற்றி தன் குடும்ப பெயரான அம்பேத்கர் என்பதை இவரின் பெயரில் சேர்த்தார் இது ஒரு சாரரின் கருத்து ஆனால் இந்த கருத்து முற்றிலும் ஏற்று கொள்ள கூடியதாக இல்லை ஏனெனில் இந்தியாவில் எந்தவொரு பிராமணருக்கும் இத்தகைய குடும்ப பெயர் இல்லை மேலும் இது தங்களின் சமூகத்திற்கு பெருமையை சேர்த்து கொல்ல அவர்கள் செய்து கொண்ட ஒரு பொலி இடைச்செருகள் என்பதே பலரின் குற்றச்சாட்டு இவர் அம்பவாடே என்னும் கிராமத்தில் பிறந்ததால் இவரை அம்பவாடேகர் என்று முதலில் அழைத்தனர் பின்னர் அதுவே அம்பேத்கர் என்றானது என்பது ஒரு சாரரின் கருத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு ஆம் ஆண்டு அவரது குடும்பம் மும்பைக்கு சென்றது அங்கு எல்பின் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து கல்வியை தொடர்ந்தார் அம்பேத்கர் குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் மெட்ரிகுலேசன் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இவரது குடும்பமே அம்பேத்கரின் கல்வியில் ஆர்வம் காட்டியது மெட்ரிகுலேசன் தேர்வு முடிந்ததும் அம்பேத்கருக்கும் திருமணம் நடைபெற்றது அம்பேத்கருக்கு சாதி கொடுமை கல்லூரியிலும் தொடர்ந்தது ஆயினும் பேராசிரியர் முல்லர் என்பவர் அன்புடனும் அனுதாபத்துடனும் நூல்கள் உணவு மற்றும் உடைகள் கொடுத்து உதவினார் இவரின் உதவியால் அம்பேத்கர் நன்கு படித்துப்பி ஏ இளங்கலை பட்டதாரியானார் படிப்பு முடிந்ததும் குடும்ப சுமையை ஏற்பதற்காக சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் படைகளுக்கு தலைவராக லெப்டினன்ட் பதவியில் வேலைக்கு சேர்ந்தார் அங்கும் நிலவிய சாதி வேற்றுமையால் மனம் நொந்து மும்பைக்கே திரும்பினார் பின்னர் மும்பைக்கு வந்த பரோடா மன்னரை நேரில் சந்தித்து தான் வேலைக்கு வர இயலாத சூழ்நிலையை எடுத்து கூறினார் மிகவும் வேதனையடைந்த மன்னர் மிக சிறந்த கல்வியாளரான அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் எம் ஏ பயில ஏற்பாடு செய்தார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உயர்கல்வி பயின்றவர் என்ற பெருமையும் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அம்பேத்கர் அமெரிக்கா சென்றார் உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களை படித்தார் அங்கு அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து பண்டைய இந்தியாவின் வாணிகம் என்ற ஆய்வுக்கு முதுகலை பட்டம் பெற்றார் இந்தியாவின் சாதிகள் என்ற தலைபகில் கருத்தாழமிக்க ஒரு கட்டுரையை எழுதினார் பின்னர் இந்திய தேசிய பங்கு விகிதம் ஒரு வரலாற்று என்ற தலைப்பில் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு ஓர் ஆய்வு கட்டுரை வெளியிட்டார் இந்த ஆய்வுக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது இக்கட்டுரை ஆங்கிலத்தில் இந்தியாவில் மாகாண நிதி வளர்ச்சி என்ற தலைப்பில் நூலாக வெளியிடப்பட்டது இன்று இந்தியாவில் நிதிநிலை அறிக்கை வெளியிடும் பொழுது ஒவ்வொருவரும் புரட்டி பார்க்கும் உயர் நூலாக இன்றும் உள்ளது மேலும் அம்பேத்கர் பிரிட்டிஷ் இந்தியாவில் அரசு நிதியை பரவலாக்குதல் என்ற ஆய்வுரைக்கு ஆயிரத்தி முது அறிவியல் பட்டம் பெற்றார் ரூபாயின் பிரச்சினை என்ற ஆய்வுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி பெற்றார் தாழ்த்தப்பட்டவர்களிடம் அம்பேத்கருக்கு இருந்த ஆதரவாலும் செல்வாக்காலும் பிரித்தானிய அரசால் அவர் ஆயிரத்து ஆண்டு இலண்டனில் நடைபெற்ற இரண்டாம் வட்ட மேசை மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டார் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி வேண்டும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தொகுதியில் தாழ்த்தப்பட்டவர் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்று கோரியதை காந்தி கடுமையாக எதிர்த்தார் இக்கோரிக்கை இன்று சமூகத்தை இரண்டு குழுக்களாக பிரித்துவிடும் என்று அஞ்சினார் பிரித்தானியர்கள் அம்பேத்கரின் கோரிக்கையை ஏற்று தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்கினர் இதை எதிர்த்து காந்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டு கைதானார் அவர் புனேவிலுள்ள ஏர்வாடா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த உண்ணாவிரதத்தால் நாட்டில் குழப்பம் ஏற்பட்டது மதன் மோகன் மால்வியா பால்வான்கர் பாலோ போன்ற தலைவர்கள் அம்பேத்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக பெரும் வன்முறை ஏற்படலாம் என்று கூறப்பட்டதால் அம்பேத்கர் காந்தியுடன் உடன்பாடு செய்து கொண்டார் இதைத் தொடர்ந்து காந்தி தன் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி தொகுதி வேண்டும் என்ற கோரிக்கையை கைவிட்டால் இது புனே உடன்படிக்கை எனப்படும் இதன்படி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் அதில் அனைவரும் வாக்களிக்கலாம் என்றும் முடிவாகியது அம்பேத்கரின் புகழ் பெற்ற குற்றச்சாட்டு காந்தியை துறவி என்றோ மகாத்மார் என்றோ அழைக்காதீர்கள் அவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி சீசனுக்கு சீசன் அவர் குணம் மாறும் ஆதரவும் மாறும் ஆனால் இந்து மதத்தில் ஒரு அடிமைகளாக தலித்துகள் காலம் முழுவதும் நீடிக்க வரும் என்ற ஆசை மட்டும் மாறாது பூனா உண்ணாவிரதத்தில் தன்னை நெருக்குதலுக்குள்ளாக்கி உடன்பட வைத்த போது முகத்துக்கு நேரே அம்பேத்கர் இப்படி சொல்கிறார் காந்திஜி உண்ணாவிரதம் ஒரு பலமான ஆயுதம்தான் ஆனால் அதை அடிக்கடி கையில் எடுக்க ஆயுதமும் மழுங்கிவிடும் நீங்களும் இருக்க மாட்டீர்கள் இந்த தேசத்துக்கு நீங்கள் தேவைப்படலாம் ியா விடுதலை பெற்றவுடன் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அம்பேத்கரை காங்கிரசு அரசு சட்ட அமைச்சராக பதவியேற்று கொள்ளும்படி அழைத்தது அம்பேத்கர் அதை ஏற்று விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சரானார் ஆக சுட்டு இருபத்தி ஒன்பது அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் ஆணையத்திற்கு தலைவரானார் அம்பேத்கரால் முன்மொழியப்பட்ட இந்திய அரசியலமைப்பு மிகச்சிறந்த சமூக ஆவணம் என்று வரலாற்றுவியலாளரும் இந்திய அரசியலமைப்பை நன்கு அறிந்தவருமான கிரான்வில்லா ஆசுட்டின் கூறுகிறார் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பை வழங்கியது அரசியலமைப்பு நவம்பர் இரண்டு லட்சத்து அறுபத்தொன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அன்று மக்களவையில் ஏற்கப்பட்டது இந்து நெறியல் சட்டத்தை கொண்டு வருவதில் நேருவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆண்டு இவர் தன் பதவியை துறந்தார் டாக்டர் அம்பேத்கர் காஷ்மீர்க்கு தனி அந்தஸ்து வழங்குவதை விரும்பவில்லை அம்பேத்கர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆண்டு வரை தொழில்முறை பொருளாதார அறிஞராக பணியாற்றிய பொழுது பொருளாதாரம் குறித்து மூன்று துறைசார் புத்தகங்களை எழுதியிருந்தார் கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகமும் நிதியும் பிரித்தானிய இந்தியாவின் மாகாணங்களின் நிதியின் பரிணாமம் ரிபாயின் சிக்கல்கள் மூலமும் தீர்வும் கில்டன் யங் ஆணையத்திடம் அம்பேத்கர் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது அம்பேத்கர் பழங்கால இந்தியாவை பற்றியும் மானிடவியலை பற்றியும் செய்த ஆராய்ச்சியின் மூலம் மகர் மக்கள் பொத்த சமயத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் பழக்கங்களை விட மறுத்ததால் கிராமத்தை விட்டு வெளியே தீண்டத்தகாதவர்கள் போல் வாழ வற்புறுத்தப்பட்டார்கள் என்றும் கருதினார் இதனாலேயே அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஆனார்கள் என்று கருதினார் இதை பற்றி யார் சூத்திரர்கள் என்ற புத்தகத்தை எழுதினார் மௌத்த சமயத்தை பற்றி நன்கு படித்த அம்பேத்கர் ஆயிரத்து முதல் மௌத்த சமயத்தின் மீது தன் கவனத்தை முழுவதுமாக திருப்பினார் இலங்கையில் நடைபெற்ற மற்றும் அறிஞர்களின் கருத்தரங்கில் கலந்து கொண்டார் புனேக்கு அருகில் புதிய அர்ப்பணித்த பின் புத்தகம் எழுதி கொண்டுள்ளதாகவும் விரைவில் அது நிறைவடையும் என்று கூறினார் அதிகாரபூர்வமாக பொத்த சமயத்திற்கு திரும்புவது பற்றி திட்டமிட்டுக் கொண்டிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு ஆண்டு இருமுறை பர்மாவிற்கு பயணம் மேற்கொண்டார் இரண்டாவது முறை மூன்றாவது உலக சமய மாநாடு ரங்கூனில் நடைபெற்றதில் கலந்து கொல்ல சென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்து ஆண்டு பாரதிய மகாசபாவை தோற்றுவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு ஆண்டு புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகத்தை எழுதினார் அவரின் மறைவுக்கு பின் அப்புத்தகம் வெளியிடப்பட்டது இலங்கை பொத்த துறவி ஹம்மல்வா சதாடிஷ்சாவை கலந்த பின் அம்பேத்கர் அக்டோபர் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் உள்ள தீ பூமியில் அதிகாரபூர்வமாக விழா எடுத்து பொத்த சமயத்திற்கு மாறினார் அவருடன் அவர் ஆதரவாளர்கள் 5 லட்சம் பேரும் பொத்த சமயத்திற்கு மாறினார்கள் அதன் இவர் காட்மண்டுவில் நடைபெற்ற நான்காவது உலக பொத்த கருத்தரங்கத்திற்கு சென்றார் இவரின் புத்தர் அல்லது கார்ல் மார்க்சு என்ற புத்தகம் நிறைவு பெறாமலேயே உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு அம்பேத்கர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் இதற்காக உட்கொண்ட மருந்துகளாலும் கண்பார்வை குறைந்ததாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு சூன் முதல் அக்டோபர் வரை படுக்கையில் கழிக்க நேர்ந்தது இவரின் உடல் நலம் அதிகரித்த கசப்பூட்டும் அரசியல் நிகழ்வுகளால் மேலும் பாதிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டில் இவர் உடல் மேலும் மோசமடைந்தது புத்தரும் அவரின் தம்மாவும் என்ற புத்தகத்தை எழுதிய மூன்று நாட்களுக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு டெல்லியில் உள்ள இவர் வீட்டில் தூக்கத்தில் உயிர் பிரிந்தது மோத்த சமய முறையில் இவரின் உடல் தாதர் சம்பதி கடற்கரையில் ஏழு அன்றுனம் செய்யப்பட்டது ஏற்படுத்து அம்பேத்கர் மரணமடைந்ததால் அவர் உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்திலேயே அவரின் உடலை பார்க்க வந்தவர்கள் மதமாற்றம் செய்து கொண்டனர் மரணத்திற்கு பின் இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆண்டு வழங்கப்பட்டது எனக்கு தாயகம் உண்டு என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் நான் மீண்டும் கூற விரும்புகிறேன் எனக்கு அது இல்லை நாய்கள் பூனைகளை விட நாங்கள் மோசமாக நடத்தப்பட்டால் குடித நீர் பெறவும் உரிமை இல்லை என்றால் சுயமரியாதையுள்ள என்ற தீண்டப்படாதவன் இந்த நாட்டை தன் நாடாக கருதுவான் இந்த நாடு எங்களுக்கு அளித்த உதவி இன்னல்களையும் அநீதிகளையும் மலைபோல் எங்கள் மீது சுமத்தியதே ஆகும் யுக யுகமாக காலால் மிதித்து நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட என் மக்களுக்கு மனித உரிமைகளுக்காக நான் செய்யும் முயற்சிகளின் காரணமாக இந்த நாட்டுக்கு எவ்வித தீங்கும் நேர்ந்துவிடாது ஆயிரத்து ஆண்டு மகாத்மா காந்தியை சந்தித்த டாக்டர் அம்பேத்கர் முன்வைத்த கருத்துகள் இவை சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் மகாத்மாக்கள் பல பேர் வருவார்கள் போவார்கள் ஆனால் நமது வாழ்க்கை நிலை அப்படியே தான் இருக்கிறது கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கையை உன் பிள்ளைகளின் கல்விக்கு செலுத்து அது உனக்கு பயன் தரும் ஆடுகளைத்தான் கோவில்கள் முன்பாக பலியிடுவார்கள் சிங்கங்களை அல்ல நீங்கள் சிங்கங்களாய் இருங்கள் கற்பி ஓன்று சேர் புரட்சி செய் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம்